அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அவையறிந்து ஆராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகையறிந்த தூய்மையவர் சொல்லின் தொகையறிந்த தூய்மையவர் அவையறிந்து ஆராய்ந்து சொல்லுக பல்வேறு கருத்துக்களை கொடுக்கக்கூடிய சொல்லின் திறங்களை நன்கு உணர்ந்த பெரியோர்கள் பலதரப்பட்ட நிலையில் உள்ளவர்கள் கூடிய அவையினை அதாவது சபையினை அறிந்து அவர் எண்ணங்களுக்கு ஏற்றவாறு ஆராய்ந்து சொல்ல வேண்டும் சொல்லானது பலவிதமான பொருள்களை தரும் நன்றாக படித்தவர் படிப்பில்லாதவர் அறிஞர் போன்ற பலருக்கும் ஒரு சேர பொருள் தருமாறு பேசுவது அறிஞரின் செயலாகும் ஒரு கூட்டத்தார் மட்டும் அறியும்படி பேசுவதால் பயனில்லை அது அவையறிந்து பேசுவதும் ஆகாது சொல்லின் தொகை என்பது செஞ்சொல் இலக்கண சொல் குறிப்பு சொல் என்பன பொருளை நேரே கொடுப்பது செஞ்சொல் சொல் வழக்கு அறிந்து அதனை விளங்க பேசுவது இலக்கண ஒரு கூட்டத்தார் மட்டும் அறிந்து கொள்ளும்படி பேசுவது குறிப்பு இதனை அறிந்து பேசுவதே அவையறிந்து அல்லது சபையறிந்து பேசுவதாகும் இது பேசுவோர் அனைவருக்கும் பொதுவானதாகும் பழமொழி என்கிற நூலில் நாலாவது பாடல் இவ்வாறு அமைந்திருக்கிறது கேட்பாரை நாடி கிழக்கப்படும் பொருட்கண் வேட்கையறிந்து உரைப்பார் வித்தகர் வேட்கையால் வண்டு விழிபடரும் வாட்கண்ணாய் தோற்பன கொண்டு புகார் அவை தம்முடைய விருப்பத்தால் வண்டுகள் பூவென்று பின் ஒளி பொருந்திய கண்களை உடையவளே உரைப்பதை கேட்கக்கூடியவரை ஆராய்ந்து பார்த்து தம்மால் சொல்லப்படும் பொருளின் கண் அவருக்குள்ள விருப்பத்தை அறிந்து சொல்லும் அறிவுடையோர் தோற்கக்கூடிய பொருள்களை பற்றி பேச அவையின் கண் புகமாட்டார் தாம் பேசுவதை கேட்கக்கூடியவரை ஆராய்ந்து பார்த்து தம்மால் சொல்லப்படும் பொருளில் அல்லது கருத்தில் அவருக்குள்ள விருப்பத்தை அறிந்து சொல்லும் அறிவுடையவர்கள் தோற்கக்கூடிய பொருள்களை பற்றி அதாவது புரியாத விஷயங்களை பற்றி அவையின் கண் பேசுவதற்கு புகமாட்டார்கள் விரும்ப மாட்டார்கள் என்பது கருத்து இனி பதவரை பார்க்கலாம் சொல்லின் தொகை சொற்களின் வகையினை அறிந்த நன்கு அறிந்து தூய்மையவர் அச்சொற்களில் பயனுள்ளதை தேர்ந்தெடுத்து சொல்பவர் அவை தாம் சொல்ல வேண்டிய கருத்தை அப்பொழுதுள்ள சபையின் தன்மையை அறிந்து ஆராய்ந்து தெளிவாக ஆராய்ந்து அறிந்து சொல்லுக சொல்ல வேண்டும் சொற்களின் வகையினை நன்கு அறிந்து அச்சொற்களில் பயனுள்ளதை தேர்ந்தெடுத்து சொல்பவர் தாம் சொல்ல வேண்டிய கருத்தை அப்பொழுதுள்ள சபையின் தன்மையை தெளிவாக ஆராய்ந்து அறிந்து சொல்ல வேண்டும் அவையுகொல்லின் மனமார்ந்த தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன